சன்மார்க்க சங்கத்தார் பழக்க விதி இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு சித்தி வளாகத்திலும் தருமசாலையிலும் வசிப்பவர்கள் பரஸ்பரம் பழகுவதற்கு எச்சரிப்பு பத்திரிகை ஆங்கிரச வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆண்டவர் ஒருவர் உள்ளாரென்றும் அவர் பொதுப்பட உலகத்து உள்ளார் யாவரும் சன்மார்க்க பெரும்பயன் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தற்பொருட்டு வெளிப்பட காரியப்படுகின்றனர் என்றும் அது காலையில் நாமும் ஆன்மலாபத்தை பெற்று எனவும் நம்பி இங்கே வசிக்கும் யாவரும் வழிபாடு விஷயத்தில் ஒரு தடையும் சொல்லாது ஒத்து இருத்தல் அவசியம் அன்றியும் கால மற்ற வகையால் அவ்வ நேரிடும் குரோதத்தால் விலையும் துவேஷாதிகள் உண்டாயினும் அல்லது உண்டாகின்றதாயிருந்தாலும் உடனே ஜாக்கிரதைப்பட்டு அதை முற்றிலும் மறந்துவிடல் வேண்டும் அப்படியிருத்தல் மேல் விளைவை உண்டு பண்ணாதிருக்கும் அப்படி இனிமேல் ஒருவரை ஒருவர் அதிகரமித்த வார்த்தைகளால் சண்டை விளையத்தக்கதாக வைத்தாலும் அப்படி வைத்தவர்களையும் அந்த வைதலை கேட்டு சகிப்பவர்களோடு மறுபடி அத்வேஷத்தை ஒருங்கே விட்டு மறந்து மனக்கலப்புடன் மறுவுதல் வேண்டும் அப்படி மறுவாதவர்களையும் உடனே ஒதுக்கிவிட வேண்டுவது அல்லது குரோதத்தால் விளையும் அக்கிரம அதிக்கிரம வார்த்தைகளை கேட்டு தாங்கள் எதிர்த்து வார்த்தையாடாமல் கூட்டத்தாரில் அப்பொழுது இருக்க வாய்ந்த இரண்டொருவருக்கு தெரிவித்தல் வேண்டும் அப்படி தெரிவிக்காதவர்களும் எதிர்த்து சண்டை தொடுப்பவர்களும் இங்கிருத்தல் அனாவசியம் அப்படிப்பட்டவர்களை ஒரு பேச்சும் இல்லாமல் இந்த இடம் விட்டு போய்விடத்தக்க முயற்சி ஒவ்வொருவரும் செய்தல் வேண்டுவது இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் சன்மார்க்க சங்கத்தார் பழக்க விதி முற்றிற்று